அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அழுக்காறு அவா வெகு இன்னா சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம் பொறாமே ஆசே கோபம் இந்த மூணும் மனசில் இருக்கக்கூடிய அழுக்குகள் அதனுடைய வெளிப்பாடு தான் கடுமையா பேசறது இது வாக்களவில் வெளிப்படுற ஒரு தோஷம் குற்றம் சில நல்லா தூங்குறதை பார்த்து கூட பொறாமைப்படுவான் என்னமா ஆனந்தமாக தூங்குறான் பாரு அப்படி சொல்லி பொறாமைக்கு எதிர்ச்சொல் என்னென்னா பொறுத்துக்கிறதுங்கிறத விட மனம் திறந்து உங்களுக்கு இப்படிப்பட்ட வாய்ப்புகள் அமைந்திருப்பதை குறித்து நான் மகிழ்ச்சி உங்களை போன்றவர்களை பார்ப்பதற்கு நாங்கள் புண்ணியம் செய்திருக்கிறோம் என்று அந்த ஒரு நல்ல எண்ணத்தை வளர்த்துக்கணும் ஆசைக்கு எதிர்ச்சொல் என்ன நிறைவு அல்லது திருப்தி கோபத்துக்கு எதிர்ச்சொல் என்ன பொறுமையை சம்பாதிக்கிறது கடுமையான சொற்களை தவிர்த்து இனிய சொற்களை பேசுகிறது தான் இன்னா சொல்லுக்கு எதிர் சொல் உள்ளத்தில் மனசில் நல்ல இயல்புகளை இல்லாதவன் உலகத்தில் எவ்வளோ பெரிய புண்ணியங்களை செஞ்சாலும் அவன் நல்ல பயனை அடைய மாட்டான் அவனுக்கு கெடுதல் தான் வரும் என்பது இந்த குரலில் நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது திருவள்ளுவர் அடுத்து என்ன சொல்ல போகிறார்னா அறத்தை எந்த வயசில் ஆரம்பிக்கிறாங்கிறதுக்கு குறிப்பி கொடுக்க போகிறார் புண்ணியத்தை எந்த வயசில் ஆரம்பிக்கலாம் சிலர் சின்ன வயசில் என்ன அற வேண்டி கிடக்கிறதுன்னு சொல்லுவாங்க இந்த உலக வாழ்க்கை அனுபவிக்கிறதுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்மெல்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் இந்த உலகத்தை கடவுள் கொடுத்துருக்கார் அப்படிங்கிறது அப்படி எண்ணம் ஆனால் என்ஜாய் பண்ணுறதுன்னா துன்பத்தையும் என்ஜாய் பண்ண தெரியணும் அது மாற்றம் முடியாது வயசான புண்ணியம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்து ஆனால் பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க யார் ஒருத்தன் தன்னுடைய வாழ்நாளில் முதல் கால் பகுதியில் கல்வி கற்களையோ எவன் தன்னுடைய வாழ்க்கையில் அல்ல இரண்டாவது கால் பகுதியில் பொருளியீட்டலையோ யார் தன்னுடைய வாழ்க்கையின் மூன்றாவது பகுதியில் அறச்செயல்களையெல்லாம் நன்றாக செய்யவில்லையோ அவன் நாலாவது பகுதியில் என்ன செய்ய போகிறான் அப்படின்னு ஒரு சம்ஸ்கிருத ஸ்லோகம் இருக்குது ஆனால் இதனால் மூணாவது பகுதியில் தான் புண்ணியம் செய்யணும்னு அர்த்தம் இல்லை புண்ணியத்தோடு தான் படிக்கணும் புண்ணியம் செஞ்சுக்கிட்டே படிக்கணும் புண்ணியம் செஞ்சுக்கிட்டே பணம் சம்பாதிக்கணும் புண்ணியத்துக்காகவே நேரத்தை ஒதுக்கிறது தான் அங்கே சொல்லியிருக்கு மூணாவது பகுதியில் ஆக சிறு வயசுலேருந்தே புண்ணிய காரியங்களை பெரியவங்கள் செய்யறதுக்கு கற்றுக் கொடுக்கணும் குழந்தைகளுக்கெல்லாம் இந்த காலத்தில் என்னென்னா பாபம் செய்கிறதுக்கு நிறைய பேர் பயப்பட மாட்டேங்கிறாங்க புண்ணியம் செய்கிறதுக்கு ஆசைப்பட மாட்டேங்கிறாங்க இந்த புண்ணியம் செய்கிறதுக்கு என்னைக்கு நமக்கு ஆசை வருகிறதோ பாபம் செய்கிறதுக்கு என்றைக்கு பயம் வருகிறதோ அன்னைக்கு தான் நமக்கும் ஊருக்கும் எல்லாருக்கும் நன்மை ஏற்படும் சின்ன வயசில் பிரம்மச்சாரிக்கு என்ன சொல்லுவாங்கன்னா காமம் வர்றதுக்கு முன்னாலே காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்துடணும் அப்படி காயத்ரி மந்திரத்தை ஜபிக்க ஆரம்பிச்சுட்டான்னு சொன்னால் அவனுடைய புத்தி தப்பான வழியில் போகாது அது அப்பா உட்காந்து கூட இருந்து ஜபம் பண்ணி அவனுக்கு காமிக்கணும் குறிப்பாக இது அந்தன குடும்பத்தில் நடந்ததுன்னா மற்ற எல்லாருடைய உள்ளங்களுமே நல்லாயிடும் யார் இதை செய்யணுமோ அவர்கள் நன்றாக செய்தால் மற்ற எல்லோருடைய புத்தியும் நல்ல வழியில் போகுங்கிறதுல சந்தேகம் கிடையாது இப்போ இனி அடுத்த குரலில் என்ன சொல்ல போறார்னா தர்மத்தை எப்போ செய்யணுங்கிற காலத்தை பற்றி சொல்ல போறார் அது நம்ம தொடர்ந்து படிக்கிறதுக்கு திருவள்ளுவருடைய திருவருள் நமக்கு எப்பவும் துணை நிற்கட்டும் அழுக்காறு அவாபெகுழி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றதறம் எல்லோருக்கும் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்